حديث من بنت இணை வைப்பவராக இருந்த என் தாயார் என்னை பார்க்க மதீனா வந்தார் நான் நபி சொல்லுள்ள அவர்களிடம் என் தாய் என் மீதுள்ள ஆவலில் காண வந்துள்ளார் ா என்று தீர்ப்பு கேட்டேன் அவர்கள் ஆம் உம் தாயை நீர் சேர்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள் புகாரி இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று